முப்பத்தி ஆறாம் பாடல் நாதா குமரா நம அருமையான இலக்கு எச்சுவை மிகுந்த தத்துவ பாடல் இந்த முப்பத்தி ஆறாவது திருப்பாடல் நாதா குமரா நம என்று அரணார் ஓதா பொருள்தான் வேதா முதல் விண்ணவர் சூடுமலர் வாதா பதசேகரனே சிவபெருமான் நாதா குமரா நம என்று முருகனை தொழுகிறார் முருகன் குரமின்னல் கொடியான வள்ளியை தொடுகிறான் இது என்ன வேடிக்கை இந்த விந்தைதான் பேரறிவும் ஞானமும் கொண்ட பெருமக்கள் உருவாக்கிய சைவ சித்தாந்தத்தின் தனிச்சிறப்பு முருகன் விரமன் முதலான தேவர்கள் தலைமேல் தாங்கி நடக்கும் பாதங்களுக்குச் சொந்த காரணம் இவன் திருவடி தேவர்கள் தலைமேல் இருக்கிறது வள்ளி திருவடி இவன் தலைமேல் இருக்கிறது சிவபெருமான் இளமதிசேகரன் சிவகுமாரன் முருகன் குரமின் பதசேகரன் அடியார்களின் தன்னலம் கருதாமல் தன்னை இழந்த அன்புதான் வள்ளினாட்சியார் தேவர்கள் முருகன் திருவடியை தலைமேல் தாங்குவதால் பாதுகாப்பு பெறுகிறார்கள் முருகன் அடியார்கள் திருவடியை தாங்குவதால் பேரின்பத்தை கொண்டும் கொடுத்தும் இன்புறுகிறான் நாம் ஆண்டவன் மேல் மைத்திருக்கும் அன்பை விட நம்மீது அவன் வைத்திருக்கும் அன்பு மிக அதிகம் தீர்ந்த அன்பாய அன்பர்க்கு அவரினும் அன்ப போற்றி என்பது திருவாசகன் அடியார்பால் அன்பு அதிகம் கொண்டவன் முருகன் அவன் திருவடிகளில் சிவபெருமான் நாதா குமரா நம என்று வணங்கி நிற்கிறார் ஒரு நாதனாய் குழந்தையே எனக்கு ஓங்காரப்பொருளை உபதேசிப்பாயாக என்று சிவபெருமான் கேட்கிறார் முருகன் தந்தைக்கு உபதேசம் செய்கிறான் முருகா அந்த உபதேசம் என்ன கொஞ்சம் மெதுவாக யாருக்கும் தெரியாமல் எனக்கு மட்டும் சொல்ல மாட்டாயா என்று கேட்கிறார் அருணகிரியார் நாதா குமரா நமா என்று அரணார் ஓதாய் என ஓதியது எப்பொருள்தான் எனக்கு மட்டும் சொல் என்கிறார் அருணகிரியார் ஆமாம் அந்த உபதேசம்தான் என்ன அது ரகசியம் பரம ரகசியம் என்ன ரகசியம் பின் இரண்டு அடிகளில் கூறிய வள்ளி சன்மார்க்கம்தான் அந்த இரகசியம் ஓங்காரம் என்பது அகரம் உகரம் மகரம் மூன்றும் இணைந்தது அ உம் அ என்பது சிவம் உ என்பது அருட்சக்தி மா என்பது உயிர் ஆணவத்தை அகற்றி தன்னையே தலைவனுக்கு தர தயாராக இருக்கும் வள்ளி என்ற உயிரை தேடி இறைவன் திருவருண் முருகனாக வந்து தன்னோடு இணைத்துக் கொள்ளுகிறது ஆ என்ற சிவத்தை நோக்கி ஊ என்ற அருட்சக்தி மா என்ற உயிரை அழைத்து செல்கிறது மா என்ற உயிர் தன்னிலை மறந்து ஆணவ தன்னை தலைவனுக்கு தருகிறது மூன்றும் இணைந்து கொண்டு ஓமாகின்றன இதுதான் இரகசிய உபதேசம் உனை நான் நினைந்து அருள் பெறுவேனோ என்பதுதான் உபதேச மந்திர பொருள் திருவாவினன் குடித்திருப்புகள் பேசுகிறது அபகாரன் இந்த வட்டுடலாதே அறியாத வஞ்சரிக்குரியாதே உபதேச மந்திரப் பொருளாலே உனை நான் நினைந்து அருள் பெறுவேனோ அரவு புனைதரும் புனிதரும் வழிபட மழலை மொழிகொடு தெளிதர ஒழித்திகள் அறிவை அறிவது பொருள் என அருளிய பெருமாளே என்பது திருப்புகழ் அறிவை அறிவது பொருள் இதுதான் ஓங்காரம் இப்பாடலில் குமரா நம என்பது ஐந்தெடுத்து குமாராயநம என்பது ஆறு எடுத்து அற்புதமான மந்திர திருப்பாடல் இது குமரா நமன்று ஓதா என ஓதியது எப்பொருள்மரா நமன்று ஓதா என ஓதியது எப்பொருள்ா முதல் விண்ணவர் சூடு மலர்ப்பாதுரமில் பதசேகரனே பதாகுரமின் பதசேகரனே